சச்சிதானய விஷோத்தியேத்தா விநாய் ஸ்ரீகிருஷ்ணா வய நுமாக பிரோஜவோ பரமியம் வாவமிவம் தாபத்தியோன்மூலம் ீமவனீரோருத்திற்கு நமத்சராம் சாம் தர்ம அப்படிஷா ஸ்ரீமத் மகாமுனேர் பட்ட மகாநல உபதேஷிக்கப்பட்டே எப்போ ஏற்பட்ட கிரந்தம் இது இந்த கிரந்தத்தில் நமக்கு ஒரு ஒரு பிடிப்பு ஸ்ரத்தை ஏற்படணுங்கிறதுக்காக சொல்கிறார் அந்த தர்மத்துக்கு ஒரு இது விஷயம் சொல்கிறார் கொஞ்சம் கூட மனசில் பலனை விரும்பாத தன்மையை கொடுக்கக்கூடிய தர்மம் அப்படிங்கிறார் பக்தி பண்ணுறதே ஆனந்தம் பக்தினால் ஆனந்தம் இல்லை பக்தி பண்ணுறதே எனக்கு ஆனந்தம் பக்தி பண்ணிவிட்டு என்றைக்கும் ஆனந்தம் போஸ்ட்போன் பண்ணி வரப்போகிறது இல்லை அப்படி அதுக்கப்புறம் பக்தி பண்ணுறதுனால பகவான் எனக்கு மோட்சத்தை கொடுப்பார் எனக்கு வேண்டிய லௌகிக பலன்களை எல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தாத்பரியம் இல்லை அதைத்தான் இங்கே கைத்தவகாங்கிறார் கைத்தவகாங்கிறது வந்து புருஷார்த்த பிரயோஜனம் அப்படின்னு எடுத்துகிட்டு அவர் கைத்தவகான்னா சாதாரணமாக கபடம்னு அர்த்தம் இங்கே கைத்தவங்கிற சப்தத்துக்கு கபடம் வஞ்சனை பலனை விரும்பி பண்ணுறது எல்லாம் கைத்தவங்கிறார் கபடங்கிறார் சுவாமி அதில் இது ஒரு வார்த்தை போடுறார் பிரசப்தேன புரோஜித உஜ்ஜிதா பிரக்கரிஷேன உஜிதாங்கிறதுக்கு மோட்ச அபிசந்திரபி நிரஸ்தா மோக்ஷத்தை விரும்புகிறத கூட நீக்கிவிட்டார் அப்படின்னார் நிர்மத்சராணாம் சதாம் தர்ம அதாவது பொறாமையில்லாத சாதுக்களுடைய தர்மம் இந்த பாகவதத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு தேவையான தர்மம் உபதேசிக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்கே அவருடைய விளக்கம் எப்படி இருக்குன்னா சிறிதளவும் பொறாமை இல்லாத தர்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களுடைய ஸ்வபாவம் தர்மம் எப்படி உலகத்தில் வந்து ஒரு பக்தனாக வாழணும் அப்படிங்கிறது அது எப்படி இதுனா கொஞ்சம் கூட கபடம் இல்லாத எந்த விதமான சிறிதும் சுயநலம் இல்லாத ஒரு தர்மமானது இங்கே சொல்லப்பட்டிருக்கு சுருக்கமாக சொன்னால் பாகவத தர்ம பாகவத தர்மான்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது பாகவதன்னா பக்தன் பக்தன்கிற சப்தம் வேறு பாகவத்கிற சப்தம் வேறு கிடையாது பகவானிடத்தில் பக்தி பண்ணுறதுனால பக்தன்னு பேர் பகவானை தன்னுடையவனாக நினைக்கிறதுனால பாகவத்தன்னு பேர் பகவதா அயம் தஸ்மாத் பாகவத பகவானுடையவன் அதனால் இவன் भागवत ஆக பக்தனுடைய தர்மங்கள் பக்தனுடைய லக்ஷணங்கள் பக்தன் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் எல்லாம் भागवत தர்மம் என்று சொல்லப்படும் ஆஹ இதுதான் இங்கே சொல்லியிருக்கு நிர்மத்சராணாம் சதாம் அத்த அஸ்மி ஸ்ரீமத் பாகவத்தை மகாமுனி கிருத்தே கைதவ புரோஜிதா தர்ம கைதவத்தை அடியோடு அழிக்கிற தர்மம் சொல்லப்பட்டிருக்கு பாகவத தர்மம்னு சொன்னால் எப்போவும் எவ்வளோ ஒரு ஒரு க்ஷணமும் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் அப்படிங்கிற மாதிரி சர்வதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர விடாமல் நினச்சிகிட்டே இருக்கான் இந்த பக்தனுக்கு இதெல்லாம் மைண்டில் ஓடுறதே இல்லை ஃபேமிலி மேட்ரோ சரி கண்ட்ரியோட மேட்ரோ எதுவுமே உங்கள் மனசில் ஓடுறதில்ல பக்தருடைய மகிமையெல்லாம் படிக்கிறோம் இல்லையா அதாவது ராத்திரியும் பகலும் பகவானே நினைக்கிறதுன்னு சொன்னால் பாகவத தர்ம புரோஜித கைத்தவஹா அந்த பல அபிசந்தி இல்லாத தர்மம் பரமகா தர்ம சதாம் தர்ம நிர்மத்சரானாம் சதாம் தர்ம அதாவது அவர்களுக்கு சொல்லப்பட்ட தர்மம் அவர்களுடைய தர்மம் வியாக்கியானத்தில் என்ன இருக்குது கர்மகாண்டமெல்லாம் உபதேசிக்கப்பட்டிருக்கு ஆக பாகவத தர்மம்ங்கிறது என்னது வேத தர்மம் தான் வேதத்தில் கர்மகாண்ட பாகத்தில் சொல்லியிருக்கிறது அதையும் அவரே தான் சொல்கிறார் ஸ்ரீதர தான் சொல்கிறார் ஆக மகான்களால் கடைபிடிக்கப்படுகின்ற தர்மானுஷ்டானம் என்பது கருத்து ஈஸ்வர பக்தி பூர்வக தர்மானுஷ்டானம் ஆஹா ஸ்ரீமத் பாகவதத்தில் இது யார் பண்ணா நான் சாதாரண ஆளாக பண்ண சொல்லியிருக்கிற விஷயம் எவ்வளோ உயர்ந்தது தர்ம விஷயங்கள் உயர்ந்திருக்கு பகவானை பற்றி சொல்லியிருக்கு சொன்னவர் யார் சாதாரண ஆளாக மகாமுனி முனின்னு சொன்னாலே மனநசீலகான்னு அர்த்தம் ரொம்ப நல்ல புத்தியை நல்லா பகவானிடத்தில் வச்சுட்டு எப்பவும் நல்ல விஷயங்களை நல்லா சிந்திக்கிறவர் டெப்த்து இருக்கும் திங்கிங்கில் வந்து ஆழம் இருக்கும் சாதாரண முனிவர் இல்லப்பா முனி நாம் முனி மகாமுனிக்கிறது அந்த பாகவதம் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு விசேஷனம் மகாமுனிகிருத்தம் ஸ்ரீமத் பாகவதம் அதுல இன்னொரு அர்த்தமும் துவனிக்கிறதுங்கிறார் வியாக்கியானக்கார் என்னன்னா நன்னா திங்க் பண்றவன் தான் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு தகுதிங்கிறார் ஆக அந்த சுஷ்ரு ரொம்ப ஆசையோட கேட்கிறவனுக்கு பகவான் அப்படியே உள்ளத்தில் வந்துடுவார் வெளிப்பட்டுடுவார் ஆதிசங்கர் சொல்வார் விஷயம் படிச்சு விஷயம் புரியல என்னம் படிச்சு பிரயோஜனம் இல்லை விஷயம் எதுக்கு படிக்கணும் கேப்பர் கிம்வா பறைகி சாஸ்திரைஹி மத்த சாஸ்திரங்களால் ஆவதென்ன அப்படி ஒன்றும் இல்லை இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு பாகவதத்தோட பெருமை சொல்லியிருக்கு பாகவதவருடைய பெருமை ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியம் தர்ம பிரோட்டை பரம சேஸ்தவம் தாப்பயோன்மூலம் ஸ்ரீமத் மகாமுனீஸ்வர சோதியுஷு த எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை